प्रयोजनाना वेदावाख्यात्मगतिजनात्मन सात्पर्य समित अरे कार्यांपर जगदुत्पत्ति இதுக்கு முன்னாடி நாலு அதிகரணம் போயிருக்கு இந்த நாலு அதிகரணத்துல பரஸ்பரம் ஒரு சம்பந்தம் இருக்கு முதல் அதிகரணம் பிரம்ம விஷயத்துல ஜித்யாசை ஏற்பட முடியும் சாசன சக்தியான சம்பத்தி உள்ள ஒரு அதிகாரிக்கு பிரம்மபிஷேகமான ஜித்யாசை ஏற்பட முடியும் அவனுக்காக இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்க வேண்டியதுன்னு சித்தாந்தம் இருக்கு பிரம்மபிஷேக ஜித்தியாசு சொல்றதுல பிரம்மம்னா என்ன அது தெரிஞ்சதற்கு பிரமாணம் என்ன அப்படின்னு ரெண்டு கேள்வி வருது ஜென்மாத்தியதாங்கிற சூத்திரத்துல பிரம்மம்னா என்ன பிரம்மஸ்வரூபி என்ன எந்த பிரம்மத்ததற்கு இங்க விசாரம் செய்யப்பட போகுது அப்படிங்கறத நிரூபணம் பண்ணார் சாஸ்திர யோனிஸ்வார்காக அந்த பிரம்மத்தை தெரிஞ்சதற்கு பிரமாணம் சாஸ்திரம் ஒண்ணுதான் வேற பிரமாணத்தினால புரிஞ்சுக்க முடியாதுன்னு சாஸ்திரம் அந்த பிரம்மத்தை போதிக்கும் முடியுமா போதிக்க முடியுமானு அதுக்கு மேலே கேள்வி வருது பல பேர் ஆக் பிச்சால் சாஸ்திரம்னு சொன்னால் அது ஒரு விதிநிசேக பரமாத்தான இருந்தாலும் பிரம்மஸ்வரூபத்தை போதிக்கிறதுன்னு சொல்றது அது எப்படி சாஸ்திரமாகணும்னு கேட்டார் இல்லை சாஸ்திரம்ங்கிறது நமக்கு ஹிதத்தை எது உபதேசம் பண்றதோ அதுதான் சாஸ்திரம் ஹிதத்தை உபதேசிக்கிறது சாஸ்திரம் எப்படி பிரவிற்த்தி நிவர்த்தியை போதிக்கக்கூடிய சாஸ்திரம் இடி பிரதிஷேதங்களும் நமக்கு சிதத்தை உபதேசிக்கிறது வேதாந்தமும் சிதத்தை உபதேசிக்கிறது எந்த விஷயத்திலையும் வேதாந்தத்துல தாக்கறையும் இல்லை அப்படிங்கறத தப்பு சமன்வயா அப்படின்னு நிரூபணம் பண்ணிட்டாங்க இதனால என்னாச்சு ஒரு ஆக்ஷேபத்தை நிராகம் பண்ணிருதாக சாஸ்திரத்தினால போதிக்கப்பட முடியும் அதனால அதை தெரிஞ்சுக்கிறது சாஸ்திரத்தை விசாரம் பண்ண அப்படின்னு சொல்லுங்க இப்ப இதுக்கு மேல இந்த அதிகரணத்துல என்ன சொல்ல போறாரோ நீங்க எந்த சாஸ்திரத்தை கூட்டு பிரம்மஸ்வரூபத்தை விசாரணம் பண்ணலாம்னு நினைக்கிறீரோ அந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விஷயம் பிரம்மந்தான்னு எப்படி தீர்மானம் பண்றது அது ஜெகத்காரணம் பிரம்மா இசுவாயுனா ஜாயந்தி அப்படின்னு தான் இந்த வாக்கியங்கள்லாம் பிரம்மத்தை தான் சொல்றதுன்னு இருக்கேன்னு கேட்டாங்க ஆக்ஷேபம் தான் அதுக்கு மேல ஆக்ஷேபம் வேதாந்தம் எல்லாமே எல்லா வேதாந்தமும் ஒரே ஏகதம்சமாக பிரம்மஸ்வரூபத்தை தான் தெரிவிக்கிறது அப்படின்னு சொன்னார் அப்படி சொல்ல முடியாது வேதானந்தத்துல பிரம்மஸ்வரூபத்தை சொல்றதுக்காக எந்த படங்கள் இருக்கோ அந்த படங்கள் பிரம்மஸ்வரூபத்தை தான் சொல்றதுன்னு எப்படி சொல்ல முடியும் ஜெகத்துக்கு எது காரணமோ அத பற்றி தெரிவிக்கிறதாக சொல்றது ஜெகத்துக்கு காரணம் பிரம்மந்தாங்கிறது சொல்ல முடியாது பிரம்மன் சொல்ல முடியாது பல காரணங்கள் சொல்ல முடியும் அதனால நீங்க சொன்ன பிரம்மம் சாஸ்திர பிரமாணகம் அப்படின்னு சொன்னது சரியில்லை அதாவது சாஸ்திரம் பிரம்மத்தை தான் சொல்றதுங்கிறது இன்னும் தீர்மானம் பண்ண முடியல அப்படின்னு இதுக்கு மேல ஆக்ஷேபம் அந்த ஆக்ஷேபத்தை நிராகரணம் பண்றதுக்காக தான் இந்த அதிகரணம் சாதாரணமா ஈஷத்திரிக்கிறா இந்த அதிகரணத்துல சாங்கியன பூரபக்ஷமா வச்சு பூர்வபட்சியா வச்சு அதனுடைய மதத்தை நிராகரணம் பண்றது அப்படின்னு சொல்லுவான் ஆனா சாங்கியன் மாத்திரம் இங்க பூர்வபட்சி இல்லை பிரம்மம் அப்படின்னு சொல்ற வாதிகள் எல்லாருமே போர்வக்ஷி தான் இந்த அதிகரணத்துல இதே மாதிரி தான் அந்த பாசுபதாதிகரணம்னு இருக்கு பரமத பண்ணக்கூடிய தித்தியாத்தியாய திதிய பாதத்தில் பசுரசாமஞ்சியாசன்னு ஒரு அதிகரணம் இருக்கு அந்த பாசுபத மதத்தை சைவ மதத்தை நிராகரணம் பண்றதாக சொல்லுவாங்க ஆனால் மாத்திரம் இல்லை பரமாத்மா ஜத்துக்கு நிமித்த காரணம்தான் அப்படின்னு யாரெல்லாம் சொல்றாரோ அவ்வளவு பெரிய நிராகரணம் பண்ணக்கூடியது அந்த அசிகரணம் நமக்கு பரமாத்மா ஜெகத்துக்கு நிமித்த காரணமும் உபாதான காரணமாகவும் இருக்க அதாவது அபிந்த நிமித்தோபாதான காரணம் அப்படிங்கறது மேல நிரூபணம் பண்ண போற அப்படி இல்லை நிமித்த காரணம் மாத்தம்தான்னு சொல்லக்கூடிய சர்வ மதத்தையும் அது நிராகரணம் பண்றது அதே மாதிரி இந்த அசிகரணத்துல எந்த மதம் அச்சேதன பதார்த்தத்தை ஜகத்துக்கு மூல காரணமாக சொல்றதோ அந்த மதம் எல்லாமே நிராகரிக்கப்படாது முதல்ல என்ன சொல்ற இதுபரியும் சொன்னது ரெண்டு விஷயத்தையும் சொல்லலாம் வேதாந்தங்களுடைய பிரயோஜனம் என்ன வேதாந்தங்கள் இருக்கா இருந்தது பிரம்மாத்மாதி பிரயோஜனாக அகம் பிரம்மாத்மிங்கிறத போதிக்கிறது வேதாந்தத்துக்கு பிரயோஜனம் அப்ப இதுல இருந்து தீர்மானமாயிடுச்சு திருஷ்டி வாக்கியங்கள்லாம் அதுக்காக இல்லை சிஷ்டி வாக்கியங்களுடைய எங்கேயோ கொண்டு போய் கடைசியில கொண்டு முடிக்கணும் ஒண்ணுதான் வேதாந்த விஷயமான அர்த்தம் பிரம்மாத்மா வகதி பிரயோஜனானாம் வேதாந்த வாக்கியானாம் அந்த வினாபி காரியானு ஒரு விதியுடைய சம்பந்தம் இல்லாமலே காரியம்னா விதி உபாசனா விஷயம் விதி சம்பந்தம் இல்லாமலே பிரம்மாயேண சமன்விதானக் கொண்டு ஆத்மஸ்வரூபத்தை மாத்திரம் போதிக்கிறதாக நிர்ணயம் பண்ணப்பட்ட அது மாத்திரம் இல்லை இது சுத்த பரபிரூபம் இப்ப சொன்னது தாத்பரியம் சொல்றது அது சுத்த பிரம்மஸ்வரூபம் அதோடு மற்றங்கிற அதிகரணத்துல ஜத்தி காரணம் பிரபணம் பண்ணிருந்த பிரம்மங்களுக்கு சர்வஜ்ஜமாகவும் சர்வசக்தியாகவும் இருக்கக்கூடிய அந்த பிரம்மந்தான் ஜெகத்துக்கு உற்பத்தி ஸ்திதி மூணுக்கும் காரணம் இத ரெண்டினும் ஆக்ஷேபிக்கிற யாரு சாங்கியாதி மொத்த மதக்காரர் அவ என்ன நினைக்கிற ஒரு வஸ்து சித்த வஸ்துன்னு சொன்னால் சித்த வஸ்துவை தெரிஞ்சுக்கிறதுக்கு பல உபாயங்கள் இருக்கும் பல பிரமாணங்கள் இருக்கும் சித்தமான ஒரு புத்தகம் இங்க இருக்குன்னு சொன்னா இந்த புத்தகத்தை நான் கண்ணால பார்த்து இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் அல்லது ஒரு அனுமானத்தினால பல பேர் படிக்கிற அந்த அதை வச்சிருந்து அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும் யாரோ சொன்னதுனால சப்த பிரமாணத்தினால தெரிஞ்சுக்க முடியும் இது எப்போ சித்தமான ஒரு வஸ்துவை தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பிரமாணங்களை உபயோகப்படுத்தி அது தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணும் வஸ்து இல்லையா அது சித்தமாகவே இருக்கக்கூடிய ஒரு வஸ்து அப்படியானால் அந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட பல பிரமாணங்கள் இருக்கணும் அதாவது சப்தம் மாத்திரத்தான் அது தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லையே அனுமான சண்டித்தலாம் முடிஞ்ச பிரச்சினை சண்டாம் ஆகமா அக்ஷிக்க எண்ணு எண்ணூறு எதோ வாத்தி ஜாஜன் எண்ண ஜாத்தனம் விசந்தி திஞ்சாச பிரம்மன்னா என்னன்னு கேட்டு போனார் அவர் உபதேசம் பண்ணினது இந்த சம்பூர்ண ஜகத்துக்கு வந்து உற்பத்தி ஸ்திதி லயம் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கோ அதுதான் பிரம்மன் உபதேசம் பண்ணிட்டார் இதுல இருந்து என்ன தெரியறது ஜகத்துக்கு காரணம் இருவோ அதத்தான் பிரம்மன் சொல்றது ஜகத்துக்கு காரணம் என்ன ஜகத்துக்கு காரணம்ங்கிறது வேதாந்த வாக்கியத்தினால தான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை அனுமானத்தினாலும் ஜெகத்துக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படி கண்டுபிடிச்சாச்சுன்னா அனுமானத்தினால எந்த ஒரு காரணத்தை நாம நிரூபணம் பண்றோமோ அந்த காரணத்தை தான் வேதாந்தமும் சொல்றது அப்படின்னு சொல்லிருக்கோம் அப்ப அனுமானத்தினால நிரூபணம் பண்ணக்கூடிய ஜெகத் காரணமானது அச்சேதனமாக இருக்குமானால் அந்த அச்சேதனத்துக்கே திருடி பிரம்மங்கிற பேரை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சில வாரிகள் இது ஹாங்ஷார் கார்த்திகார்த்திவா எல்லாருமே வந்து ஜெகதாரணம் என்னன்னு அனுமானத்தினால முதல்ல தீர்மானம் பண்ணிக்கிட்டா பண்ணிட்டு இந்த இதைத்தான் சிறுதி சொல்லி கொடுக்கறது பிரம்மபதம் இதுக்காக பிரயோகம் பண்ணியிருக்கு சத் பதம் பிரயோகம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சுருதி வியாக்கியானம் பண்ணலாம் அந்த வியாக்கியானம் தற்போதுன்னு நிரூபணம் பண்றதுக்காக இப்போ இந்த அதிகாரணம் அஜேதன காரணத்துல காரணவாதிகள்ல சாங்கனுக்கு ஒரு பிராத்தியம் இருக்குற வாதம் இங்க நிராகரிக்கப்படுறது இதை நிராகரணம் பண்ண வேண்டிய அவசியம் உண்டா இதுக்கு என்ன சங்கத்திலும் கேள்வி வரும் இதுக்காக பண்ணணும் பிரம்ம லட்சணத்துக்கு அதிவியாப்தி வருது பிரம்மத்துக்கு என்ன லட்சணம் சொன்னார் தடச லட்சணம் அந்த லட்சணத்தை கொண்டு நீங்க பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணுமே ஆனால் அந்த லட்சணம் சரியா இருக்கணும் இல்லையா வேற எதிலையும் பொருந்தாமல் பிரம்மத்துக்கு மாத்திரம் வரும்படியான லட்சணமாத்தானே அது இருக்கணும் இப்ப ஜெகத்காரணம்னு பிரதானம் கூட இருக்கலாம் பரமாணுக்கள் கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் இதை எப்படி பிரம்மத்துக்கு லட்சணமாக சொல்ல முடியும் என்னால் திசையதற்கே அதனால இந்த வாதத்தை இங்க நிராகரணம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கட்டிருக்கு இல்லாட்டா இத வந்து ரெண்டாவது அத்தியாயத்துல வச்சுக்கலாம் இரண்டாவது அத்தியாயம் தான் இங்க பரமத நிராகரணம் பண்றது பரமத நிராகரணம் பண்ணக்கூடிய அத்தியாயத்திலேயே இந்த விசாரத்தை பண்ணலாம் இங்க பண்றதுக்கு காரணம் என்னன்னா நீங்க சொன்ன லக்ஷணம் தப்பா இருக்கேன்னு இங்கே சங்கம் இதை எது பரியந்தும் இந்த சாஞ்சவாதத்தை தீர்க்க முடியாதோ அடிக்க தீர்க்கலையோ அது பயந்தம் இந்த லட்சணமே சரியா இல்லையான சந்தேகம் வரும்படியாக இருக்கிறதுனால இதை முதல்ல சரி பண்ணிக்க வேண்டியது அதுக்காக இதை நிராகரம் பண்ண ஆரம்பிக்கும் सांख्यन सांख्यादय पैरिष्ठ प्रमागम्यमेंक्यादीख्यम गुरींद காரணம் சொல்றதும் பிரதானம் ஒண்ணுதான் காரணம் சொல்லலை தனித்தனியா காரணங்களை வச்சுருக்காங்க அப்படி சொல்லிட்டு அதோட நிக்காமல் நான் சொல்ற காரணத்தை தான் இந்த சுருதி சொல்றது அப்படிங்கிற ஸ்ருதி அஞ்ச வயசுன்னு சொல்றான் இது பிரதானத்தை தான் சொல்லிருக்கு சர்வேஷுவேவ வேதாந்த பாக்கியேஷு திருஷ்டி விஷயேஷு அனுமானேனிவ காரணம் விலக இசுதன் சித்தாந்தம் சிருஷ்டியை சொல்லக்கூடிய வேதாந்த வாக்கியங்கள்லாம் தனியாக எடுக்கிறோம் பிரம்மம் ஆத்மா ஆத்மாவை சொல்லக்கூடிய வேதாந்த வாக்கியம் வேண்டாம் சிருஷ்டியை எதுலேருந்து சிரு பிரம்மத்திலேருந்து சிருஷ்டி வந்ததுன்னு சொல்றதா அப்படி சொல்லக்கூடிய வாக்கியங்களை வேதாந்தத்தில் தனியாக எடுத்து அதை மாத்திரம் தனியா பார்த்தால் அது ஜகத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு ஜெகத்காரணத்துக்கு சத்துன்னு ஒரு இடத்துல பதம் இருக்கு பிரம்மம்னு ஒரு இடத்துல பதம் இருக்கு ஆத்மான்னு இன்னொரு பதம் இருக்கு ஒவ்வொரு உபநிஷத்துல ஜெகத்காரணத்துக்கு ஒவ்வொரு சப்தும் பிரயோகம் பண்ணிருக்கு இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே இந்த சத்து ஆத்மா பிரம்மா இத்தியாதி பதங்கள் எதை சொல்றது தெரியுமா நாங்க சொல்லக்கூடிய அனுமானத்தினால ஜெகத்காரணமாக ஒரு வஸ்துவை சொல்றோமோ சொல்றோமே அந்த வஸ்துவை தான் அது தெரிவிக்க அது எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படி சொன்னா அதுக்கு என்ன சொல்ற சிருஷ்டியை தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்ன உபனிஷத்து பிரம்மந்தான் ஜெகத்காரணம் சொல்லணும்னு அதுக்கு அபிப்பிராயம் இருந்தால் அதாவது இதெல்லாம் முட்டுகு நாங்க சொல்ற ஜகத்காரணத்தை விட்டுது வேறு தனியாக ஒரு ஜெகத்காரணத்தை சொல்லணும்னு உபனிஷத்துக்கு அபிப்பிராயம் இருக்குமானால் பிரம்ம ஜெகத்காரணம் சொல்லிட்டு பேசாம போக என்னன்னு நாங்களும் ஒவ்வொருத்தரும் ஒரு திமிஷா சொல்லிட்டு இருக்கோம் இது எல்லாத்தையும் தப்புன்னு சொல்லணும் ஆனால் பிரம்ம ஜெகத் காரணம் ஒரே வாக்கியத்தினால முடிஞ்சது ஆனால் எப்படி சிருஷ்டியெல்லாம் உண்டாயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அப்படி எதுக்காக பண்றது அப்படின்னு கேட்டா காரியத்தை கொண்டு காரணத்தை அனுமானம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல சிருஷ்டியை நிரூபணம் பண்றதா சரி அப்படியானால ருஜிக்கே அபிப்பிராயம் என்ன இந்த காரியத்தை வச்சிருந்து இதுக்கு ஒரு காரணம் இருக்கணுங்கறத நாம அனுமானம் பண்ணிக்கணுங்கிறது ஸ்ருதியோட அபிப்பிராயம் இந்த இடத்துக்கு காரணம் என்னங்கறதுமா ஸ்ருதி இதுதான் காரணம்னு சொல்லிக் கொடுக்கல அப்படி சொல்லி கொடுக்கறதுக்காக இது வரல அப்படியானாலும் ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடலாம் காரியங்கள் நிரூபணம் பண்றதுல இருந்து நாம கண்டு அது என்ன நினைக்கிறதுனா நாம இந்த காரியத்துக்கு அனுகூலமாக காரணத்தை அனுமானம் பண்ணி புரிஞ்சுக்கணும் அதுக்காக இதெல்லாம் நிரூபணம் பண்றோம் அப்படின்னு சிவா குரு வியாக்கியம் சர்வேஷ்வேவ வேதாந்த வாக்கியேஷு திருஷ்டி விஷயேஷு திருஷ்டியை போதிக்கக்கூடிய வேதாந்த வாக்கியங்கள் எல்லாத்திலையுமே அனுமானேனவ காரியன காரணம் விலக்ஷயம் விலக்ஷயுஷிதம் அதாவது காரியத்தை கொண்டு காரணத்தை நாம் அனுமானம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக காரியம் தெரிவிக்கப்படுறது சரி அப்ப காரணங்கிறது என்ன ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயம் சொல்ல ஆரம்பிச்சுட்டார் இப்ப சாங்ஷர் முதல்ல வந்தார் அவர் என்ன சொல்றாருன்னா பிரதான புருஷ சஞ்சோக நித்தியானுமே சிருஷ்டிக்கு காரணம் பிரதானத்துக்கும் புருஷனுக்கும் உள்ள சஞ்சோகம் இதனாலதான் சிருஷ்டியே வந்தது இது எல்லா பதார்த்தமுமேந்திய பதார்த்தமா இருக்கு பிரதானம்னு உண்மை அதுக்கப்புறம் பிரதானத்துக்கும் புருஷனுக்கும் சம்பந்தம் இது வந்ததுனால சிருஷ்டி வந்தது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்ப ஒரு பிரக்கிரியை கொண்டு விட்டு விட்டா நம்ம பிரபஞ்சத்துல பார்க்கக்கூடிய சகல பதார்த்தமும் ஜடமாக இருக்கு ஜடமான ஒரு வஸ்து எந்த மாதிரி காரணத்திலேருந்து உண்டாயிருக்கணும் ஜடமான ஒரு காரணத்திலேருந்து அது உண்டாயிருக்கணும் அப்படிதான் நம்ம பாக்கிறோம் அதாவது மண்மயமான மிண்மயமான ஹடத்தை எடுத்துட்டோம்னா அது மண்ணிலேருந்து உண்டாயிருக்குங்கிறத நம்ம அனுமானம் பண்ணலாம் அதே வெள்ளிக்கூடமா இருந்ததுன்னா அந்த குடம் வெள்ளியால ஆயிருக்கு அப்படிங்கறத அனுமானம் பண்ணிக்கலாம் வெள்ளியால நாம மண் குடத்தை பண்ண முடியாது மண்ணிலேருந்து வெள்ளிக்கூடமும் அப்ப என்னாச்சு இந்த காரியம் அதுக்கு சமானமான ஒரு காரணத்தான் சுபாதானமாக அது கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த எல்லா பிரபஞ்சத்துக்கும் ஒரு சமானமான ஒரு சின்னத்துல பாத்துவீங்கன்னா அது ஜடமாக இருக்கு ஜமாக மாத்துக்க மோகாத்மகமாக இருக்குற எந்த காரியத்தை எடுத்துனாலும் அந்த காரியம் யாருக்காவது ஒருத்தனுக்கு சுகத்தை குடுக்கறது இன்னொருத்தனுக்கு துக்கத்தை குடுக்கறது இதே மாதிரி மோகம் ஒருத்தனுக்கு ஒரு விஷாதத்தை ஏற்படுத்துறது அப்படின்னு இருக்கிறதுனால அவ என்ன பண்ணிட்டானா லோகத்துல இருக்கக்கூடிய சகல வஸ்துவும் சுகம் துக்கம் மோகம் இந்த விதமான காரியத்தை ஏற்படுத்துறதுனாலே அந்த வஸ்துவே குணக்கிரயாத்மகமாக இருக்கு குணக்கிரயம் சத்வரஜ்தமோ குணம் அவளுடைய கைகாட்டம் இந்த சத்வரஜ்தமோ குணாத்மகமாக ஒவ்வொரு காரியமும் இருந்தால் அது எல்லா காரியங்களுக்கும் சேர்த்து பொதுவான ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கும் போது அந்த காரணம் எப்படி இருக்கணும் அது சத்வரஜ்தமோ குணாத்மகமாகத்தான் இருக்கணும் அது ஜடமாகத்தான் இருக்கணும் அப்படின்னு இது ரொம்ப பொதுவான சாமான்ய காரணம் வண்கொடங்களுக்கெல்லாம் மண்ணு காரணம் வேற வெள்ளிக்கூடங்கள் வெள்ளி காரணம் தங்க குடங்களுக்கு எல்லாம் தெள்ளிக்காரணம் எல்லா குடத்துக்கும் சேர்த்து ஏதோ சொல்லலாம் குழந்தைகள் மாத்திரம் இல்லையா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சகல சேர்த்து ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கும் அந்த எல்லா காரியங்களுக்கும் பொதுவாக சமானமாக இருக்கக்கூடிய ஒரு தர்மத்தை வச்சு அந்த காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படி பார்க்கும்போது எல் சர்வ காரியத்துக்கும் பொதுவான தர்மம் இருக்கிறது என்னன்னா இந்த சுகதுக்கோணாத்மகத்துவங்கிறது ஒன்று ஜடத்துவம்னு ஒண்ணு இந்த தர்மங்களை கொண்டு எல்லா பிரபஞ்சத்திலும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஜெகதாரணம் ஜடமாக இருந்தாகணும் அதே மாதிரி சுகதுக்கோ சத்வரஜ்தம குணாத்மகமாக இருந்தாகணும் அப்படின்னு அனுமானத்தினால கண்டுபிடிச்சிட்டாங்க இப்ப ஜெகத்தாரணம் இதுக்கு பிரதானம் அப்படின்னு அது பேரவை சொல்லு இந்த பிரதானத்தை இந்த வாக்கியம் ஸ்ருதி வாக்கியம் சிருஷ்டியை சொல்லக்கூடிய ஸ்ருதி வாக்கியம் தெரிவிக்கிறது சிருஷ்டி வாக்கியத்தை தனியா எடுத்து ஆத்மா வாக்கியத்தை இவா ஒன்றும் பண்ணல ஆத்மாவுக்கு சிறுட்டு போட்டோம் அதனால சிருஷ்டி வாக்கியத்தை தனியாயிடுச்சு சிருஷ்டி வாக்கியத்துல சொல்லக்கூடிய ஜெகத் காரணம் இதுதான் அப்படின்னு இவாளுடைய வாக்கியம் பிரதான பிரதானத்தை எப்படி அனுமானம் பண்றாங்கிற விஷயத்த சொன்னேன் புருஷன் வந்து பிரசித்தமா இருக்கான் புருஷன்னா ஆத்மா ஆத்மாவுக்கும் அந்த பிரதானத்துக்கும் ஒரு சஞ்சோகம் வந்தால் தான் வேலை நடக்கும்ங்கிறது லோக திருஷ்டியில் பார்க்கணும் ஜடமான ஒரு பதார்த்தம் எதுக்காக காரியம் செய்யறது அது ரெண்டு இருக்கணும் ஒன்று அந்த ஜடத்தை வேலை செய்யும்படியாக பண்ணுறத்துக்கு பிரேரணை பண்ணுறவன் ஒரு வேற யாராவது ஒருத்தர் நம்ம வந்து இந்த காரியம் செய் அப்படின்னு சொன்னோம்னா நமக்காக செய்ய சொல்கிறோம் அதனுடைய பலன் நமக்கு வந்து செய்கிறது பிரேரணம் பண்ணுறவனுக்கு அதே மாதிரி ஒரு ஜட பதார்த்தம் வேலை செய்யணும்னு சொன்னால் தானாகவே அது வேலை செய்கிறதில்லை ஒரு சேதனன் வந்து அதை அதை உபயோகப்படுத்தி வேலை செய்ய வைக்க வேண்டியிருக்கு இது ரெண்டையும் பார்க்குறதுக்கு ஜடமான இந்த ஜகத் காரணம் இவ்வளவு சிருஷ்டிக்கு காரணம் ஆகணுமே அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணும் அதே மாதிரி அதுக்கு அதை தூண்டி விடுறதுக்கு ஒரு ஆசாமியும் இருக்கும் ஆனா இந்த புருஷன் ஆத்மான்னு சொல்றோமே இந்த ஆத்மா சித்த சைதன்ய ஸ்வாவமாக சாங்கிய ஒட்டு இருக்காங்க அதனால இந்த சாங்கியர் ஆத்மா யாரையும் தூண்டி விடுறது கிடையாது ஆனால் அந்த பிரதானத்தினால வேற்படக்கூடிய பலத்தை அனுபவிக்கிறவனாக இருக்கும் இவனுக்கு கத்திருத்துவம் கிடையாது ஆனா போக்திருத்தம் உண்டு இது சாங்கியாவை சொல்ற இது இதைதான் நம்ம நிறைய சந்திக்கிறோம் கருத்திருத்தம் கிடையாது போக்திருத்தம் உண்டு தெரியுது போக்திருத்தமும் கிடையாதுன்னு சொன்னா நீ வேதாந்த சொல்லலாம் கேட்ட வந்தா இல்லையா போக்திருத்தம் ஆரோக்கியமா உண்டு சொன்னா கர்த்திருப்பம் ஆரோக்கியமா இருக்க முடியாது கர்த்தா சாஸ்திர அரசு அந்த மதத்தை நிராகரணம் பண்ணி போக்திருத்தம் உண்டு சொன்னா உண்டு அது போய் இங்கும் போய் என்ன பார்த்தா கருத்திரத்துமும் இல்ல சோத்திரத்தும் இல்ல அப்படி பேராங்க சொல்றாங்க அதனால இந்த பிரதானமான ஜடம் ஜடமான பிரதான சேதனான புருஷன் இவா ரெண்டு பேருக்கும் ஒரு விதமான சம்பந்தம் ஏற்படுறது அதனால தான் சிருஷ்டி ஏற்படுற சிருஷ்டி வருது அப்படிங்கறதெல்லாம் அனுமானம் மூலமாகவே அவ நிரூபணம் மாட்டான் வேற ஒன்னும் அவகிட்ட பிரமாணம் இல்லை ஏதாச்சா இவாளுக்கு வைசேஷிக்கா இருக்க வைசேஷிகாஸ்திரன் கானாத கனாதா அவர் என்ன சொல்றார் இந்த வாக்கியங்களை அவரும் குடுத்துட்டார் இந்த திருஷ்டி வாக்கியங்கள் எல்லாம் கொடுத்து இதுல என்ன சொல்றது தெரியுமா பரமானுகள் தான் ஜெகத்துக்கு காரணம் அப்படின்னு அவர் என்ன திருஷ்டியில பார்த்தார் எந்த ஒரு திரவியத்தை எடுத்திருந்தாலும் ஒரு படம்னு எடுத்துட்டோம்னா இந்த படம் உண்டாகறதுக்கு முன்னாடி அந்த என்ன இருந்தது பண்புக்கு நிறைய நூல்கள் இருந்தது அந்த நூல் உண்டாகறதுக்கு முன்னாடி அங்க என்ன இருந்தது இருந்தது அதோட அவயவங்கள் இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கடைசியில போகறைக்க பரமானுகள் வந்து நிற்கிறது ஆக பரமானுக்கள் தான் ஒரு விதமா சேர்ந்து ஒரு பெரிய திரவியமாக திரவியத்தை உண்டாக்குறது அந்த திரவியங்கள் சேர்ந்து அதை விட பெரிய திரவியமா உண்டாக்குறது இந்த மாதிரி கிரமசகம் பலவிதமான பிரபஞ்சத்துல சுற்றி ஏற்பட்டு நாலு விதமான பூதங்களை எடுத்துட்டு இந்த ஆறு பூதங்களையும் கடைசியில சின்ன அவ் பாகம் என்னன்னு கேட்டா பரமானும் எதை எரிக்க முடியாதோ எதிர்க்க அவயம் இல்லையோ அதாவது அதுக்கு மேலே புழக்க முடியாதோ அதை பரமானும் அப்படின்னு கொண்டு வச்சுட்டு ரெண்டு பரமானும் விஷயம் எனக்கும் மூணு திணுக்கும் ஒரு பிரக்கிரியை கொண்டு வந்து எல்லா பிரபஞ்சமும் இந்த மாதிரி இந்த நாலு பூதங்கள்லேருந்து வந்ததா தான் இருக்கு அது எல்லாருமே ஒத்துக்க வேண்டி அப்படி இருக்கும்போது அது இந்த நாலு விதமான பரமாணுக்கள்லேருந்து தான் எல்லாமே உண்டாக இருக்கு அதனால ஜகத்துக்கு காரணம் என்ன இதுக்கு வந்து வாக்கியங்கள்லாம் இருக்குன்னு வேற சொல்லுங்க இதுக்கு வாக்கியம் வேற கண்டுபிடித்துட்டேன் சாந்தோக்கியத்துல அந்த கிருஷ்ணாத்யாயத்துல அந்த சேத்து வீட்டு பார்த்து அவர் அவர் அப்பா வந்து அங்கிருந்து ஒரு வட வருஷத்துடைய வீஜத்தை கொண்டு வர சொல்றாரு கொண்டு வந்து அது புழத்தை சொல்ற அந்த புலம்தான் ஒண்ணுமே இல்லையா ரொம்ப சூக்ஷமா இருக்குன்னு வந்துட்டு தானாகனு அதுக்கு தேர்தல் இந்த சூக்மமான பதார்த்தத்துல இருந்து பெரிய விரட்சம் நிக்கிறது பார்த்தியா இதே மாதிரிதான் சூக்மான பிரம்மத்திலேருந்து இந்த பிரபஞ்சம் நிற்கிறதுனு ஒரு கிருஷ்ணாந்தத்துக்கு சொல்லி வச்சு இதை குறிச்சு நானா ஆனால் பரமாணுலேருந்து தான் இவ்வளோ ஜெகத் வந்து சேர்ந்திருக்கு இந்த வார்த்தையும் சமாளம் அப்படின்னு கொண்டு போய் சேகத்தில் இதுதான் சொல்லிட்டு வேணும்னு அவனுங்க ஆனால் இவ சாங்கியாளர்கள இவா கொஞ்சம் விசேஷம் இவள் என்ன பண்ணுறானா ஜடமான பரமாணுவும் ஜெகத் இது உபாதான காரணம் ஆனால் இந்த பரமாணுக்கள் எல்லாம் சேர்க்கறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது இந்த பரமானுக்கு தானாகவே சேர்ந்து ஜெகத்தை தாக்கத்தை உண்டு கொள்ள முடியாது இங்கு பிரேரகனான ஈஸ்வரன் ஒரு கரவு சொன்னார் ஈஸ்வரன் அவனும் ஜெகத் ஜெகத்காரணம் ஆனா நெத்தக்காரணம் அவன் தனியாக இருந்துட்டு இந்த பரமாணுக்களை சென்று அதை எப்படி சேர்க்கணுமோ அப்படிலாம் சேர்த்து ஜெகத்தை நிர்மாணம் பண்ணான் இது வந்து ஈஸ்வர கர்த்தா பரமாணுக்கள் ஜெகத்துக்கு உபாதானம் இப்படியாக உபாதானம் வேறு நிமித்தம் வேறுன்னு காணாதாக வாக்கேபிய ஈஸ்வரணம் அனுமதி அணுச்சமிகாரம் சமிகாரணம் உதக்கம் இல்லை இவ்வளோ பேர் மாறே அன்னேடி தார்க்கா எவ்வே தார் வாக்கி அவ பூர்வபட்சவாதினா உத்திஷ்டன்டே அவளுக்கும் வேதத்தில் ஒரு வாக்கியம் கிடைச்சு அந்த வாக்கியத்தை குடிச்சுட்டு எங்கே இருக்கு பாரு அர்த்தத்தில் தன்னுடைய அர்த்தத்தில் இருக்குது வந்து வேதார்த்தத்தை நிரூபணம் பண்றா அவ எல்லாரும் இந்த அதிகரணத்துல பூர்வபக்ஷவாதியாக திறமைச்சிருக்கிறார் பூர்வபட்சவாதினா இக உத்திருஷ்டன் இவ்வளவு பேரையும் நம்ம ஆச்சாரியால் ஆச்சாரியார் சூத்திரக்காரர் ஆச்சாரிய சூத்திரக்காரர் சூத்திரக்காரர் இவ்வளவு பேரையும் இந்த அதிகரணத்துல நிராகரணம் பண்றார் எதை கொண்டு நிராகரம் பண்றாரு அவ்வளவு பேரை நிராகரணம் பண்ணிட்டு நீங்க சொல்றது மாத்திரம் பிரமாணம் ஏத்துக்க முடியுமான்னு சந்தேகம் போடணும் இவ்வளவு பேரும் என்ன யோசனை பண்ணாமலா விஷயத்த பண்றா எல்லாரும் சாஸ்திரக்காரர் நீங்க ஒரு சாஸ்திரக்காரர் அவ்வளவு அவ்வளவு பேர் சொன்னது தப்புன்னு நீங்க சொன்னால் அதை நாம நம்ப முடியுமா